நற்றிணையின் நாளும் ஒரு விதை நிகழ்ச்சிக்காக விருதுநகரிலிருந்து அன்புடன் சாமி முட்டாள்கள் கிராமம் ஒன்று இருந்தது பக்கத்து ஊர்காரன் ஒருவன் அங்கே வந்தபோது உள்ளூர்காரர்கள் பயந்து ஓடிக்கொண்டிருந்தார்கள் வயலில் ஒரு பூதம் உருள்கிறது என்று அலறி கொண்டிருந்தார்கள் வந்தவன் பார்த்தான் அது ஒரு தர்பூசணி படம் இந்த முட்டாள்களை ஏமாற்றலாம் என்று முடிவு செய்தான் இருங்கள் பயப்படாதீர்கள் இந்த பூதத்தை கொண்டு நான் தின்று என்று பழத்தை வெட்டி சாப்பிட்டான் அதை பார்த்த மக்கள் பூதத்தையே வெட்டி சாப்பிடுகிறானே இவன் இன்னும் பெரிய பூதமாக இருப்பான் போலிருக்கிறதே என்று நினைத்தார்கள் அவன் தூங்கும் நேரம் கல்லை போட்டு அவனை கொன்றார்கள் இன்னொருவன் வந்தான் அங்கேயே தங்கினான் தற்பூசணி என்றால் என்ன என்று மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தான் தற்போசனை பயிரிட்டு பணம் சம்பாதிக்க ஊர் மக்கள் அவனை தலைவனாக ஏற்றுக்கொண்டார்கள் முட்டாள்களை ஏமாற்ற நினைத்தவன் இறந்தான் முட்டாள்களை ஏமாற்ற நினைத்தவன் இறந்தான் மாற்ற நினைத்தவன் உயர்ந்தான் இது இன்றைய அரசியல் சூழ்நிலைக்கும் பொருந்தும் அரசியலில் இருப்பவர்களுக்கும் அரசியலில் குதிக்க நினைப்பவர்களுக்கும் உண்மைதானே